பாடம் முன்னூற்றி ஐம்பது குற்ற தண்டனைகளில் பரிந்துரை கூடாதகர்கள் ஒவ்வொருவருக்கும் நூறு கசையடி கொடுங்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நீங்கள் நம்பிக்கை கொள்வதாக இருந்தால் அல்லாஹுவின் மார்க்கத்தில் தண்டனை தருவதில் அந்த இருவருக்காகவும் இறக்க உணர்வு உங்களிடம் ஏற்பட்டுவிட வேண்டாம் இருபத்தி நான்காவது அத்தியாயம் இரண்டாவது அவசரம்